விரிவுரை முன்னூறாவது வார விழாவின் அவர்கள் ஆன்மீகம் என்ற தலைப்பில் பேசிய பயான் அம்மாபாத் قال الله تعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما امروا الا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاه ويؤتوا الزكاه وذلك دين القيم صدق الله العظيم وقال النبي عليه الصلاه والسلام انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த சிறப்பு மிகு விழாவின் தலைவர் அவர்களே மரியாதைக்குரிய இந்த மசிதின் இமாமும் விழாவிற்கு மூல காரணமாக அமைந்திருக்கக்கூடிய அதிரத்தவர்களே மற்றும் எனக்கு முன்னாலே இன்றைய நிலைக்கு தேவையான நல்ல பல கருத்துக்களை உங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிற அம்பிற்கறி உணமா உளமா பெருமக்களே வருகை தந்திருக்கும் பெரியவர்களே நண்பர்களே சகோதரர்களே இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நான் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு சீக்கிரமாகவே வருகிறேன் ஏனென்றால் எப்பொழுதுமே ஏற்படுகிற பஞ்சம் இதுதான் நேர பஞ்சம் சாதாரணமாக நேற்று முன்தினம் கூட ஏதோ ஒரு தஞ்சை ஜில்லா என்று நினைக்கிறேன் பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு அழைக்க வேண்டும் என்று வந்தார்கள் அப்பொழுது நான் அவர்களிடத்திலே தான் சொன்னேன் பேச்சாளர்களை குறையுங்கள் முதலிலே அப்பொழுதுதான் அவர்களுடைய பேச்சு நிறைவு பெறுகிறது இல்லை என்று சொன்னால் நம்ம வீட்டுல பையன் சின்ன பையனை நோம்பு வச்சா நோன்பு வச்சா ரம்ஜான்ல காலையில இருந்தே சேர்க்க ஆரம்பிச்சிருவான் சாப்பிடுறதுக்கு முறுக்கு வடை மிச்சரு தயிர் வடை உளுந்து வடை கார பக்கோடா என்னென்ன இல்ல அவனுக்கு என்னங்க திங்க முடியும் சின்ன பையன் தான் தின்பான் ஆசை எல்லாம் சேர்த்து வச்சிருப்பான் கடைசியில திங்க முடியாது அது மாதிரி இந்த புரச வாக்கத்துக்காரங்களுக்கு ஆசை எல்லா பேச்சாளரும் கூப்பிட்டுருன்னு அதே மாதிரி எல்லா விழாவிலும் எப்படிதான் கடைசியில பேச்சையார்கள் இருக்காது இயற்கையாக ஏற்படுகிறது ஆனால் என்னை பொறுத்தவரை எந்த நிமிடத்துக்கு முடிக்க வேண்டுமோ அந்த நிமிடத்துக்கு முடிப்பேன் மதீனாவில் சென்று கொண்டிருந்தார்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டும் அவர்கள் அதற்கு பதில் சொல்ல முடியக்கூடாது என்று யூதர்களும் மற்றவர்களும் பெருமுயற்சி செய்து கொண்டிருக்கிற காலம் அந்த போகும்போது சாஹாக்கே போகும்போது அங்கே கூடியிருந்த ஒரு கூட்டத்தினர் அதில் ஒருவன் சொன்னான் லசூருல்லாவிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன் என்று மற்றவர்கள் சொன்னார்கள் கேள்வி கேட்டு கேட்டு பல நமக்கு மூக்குடைந்து போய் இருக்கிறது இதை இந்த தடவை என்ன கேட்கப் போகிறாய் இதுவே நான் ஒரு அதிசயமான கேள்வி கேட்க போகிறேன் அந்த கேள்வியை கேட்டான் அதற்கு பதில் அவர்கள் பேசுகிறார்களோ அல்லாஹர்களிடம் வகையாக வந்த பிறகுதான் அந்த வகையிலிருந்துதான் அவர்கள் பேசுகிறார் அதிலே எழுதி வைக்கப்பட்ட வகைக்கு குரான் என்ற பெயர் எழுதி வைக்கப்படாத வகை இருக்கிறது எனவே ரசூல்ல என்ன அவன் கேட்ட கேள்வி என்னுடைய ரப்படைய ஆணைக்கு பெயர் இதுதான் இன்றைக்கும் பதில் இனி கையாமத்து வரையும் பதில் இந்த உலகத்தில் யாருமே இதற்கு வேல் இதற்கு அப்பால் ஒரு பதிலை சொல்லப் போவதில்லை என்றால் என்ன உலகத்திலே சில பேருக்கு கண் இருக்கிறது சில பேருக்கு கண் இல்லை சில பேருக்கு காது இருக்கிறது சில பேருக்கு காதில்லை சில பேருக்கு ஆனால் யாருடைய வித்தியாசம் இல்லை எல்லாருடைய ரூபம் ஒன்று எனக்கு இருக்கிற எும்புக்கு இருக்கிற வித்தியாசம் எறும்புக்கு இருக்கிறம் இதுவும் சொல்ல முடியாது நீலாக ஆழத்தை பொறுத்த நல்ல உயிர் என்பது ஆனால் எறும்புக்கு எப்படி இருக்கும் யானைக்கு எப்படி இருக்கும் சொல்ல முடியாது சோதரிகளை திமிங்கலத்தினுடைய நாக்கு இருக்கிறதே ஒரு யானையுடைய அளவு திமிங்கலத்தினுடைய நாக்கு ஒரு யானையினுடைய அளவு பெரியது அந்த திமிங்கலத்தினுடைய சொல்ல முடியுமா இருக்க இன்றைக்கு வரை சொல்ல முடியாது எல்லா டாக்டர்களும் இருந்து பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள் பார்த்தாகும் போது எனக்கு ஏன் போச்சு நீங்க வழியாவியும் என்னுடைய என் இடத்திலே இருக்கிற கதானாவில் இருந்து நான் இன்சானுக்கு ரூஹை ஊதுகிறேன் சகோதரர்களே மலக்குகளுக்கு கூட தெரியாது தாயினுடைய வயிற்ற வைத்து நாலு மாதத்தில் முதல் முதலாக உருவாக்குகிற உறுப்பு கண் தான் உருவாக்குகிறது தையினுடைய வயிற்ற உருவாகும் பொழுது நாமத்திலிருந்து கொண்டு வந்தவரை விழா எலும்பு வந்தாங்க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 அதனாலதான் போயிட்டா சில பேருக்கு கண்ணு சரியா மூடி விடலா போனோம் தான் இருக்கு மூடி ஒரு பிடி போட்டு கட்டி வச்சிருவாங்க அவருடைய கை வேலை செய்யுமா சோதரர்களை ஏதாவது வேலை செய்யுமா ஏன் போயிருச்சா கண்ணு காது மூக்கு வாய் பல்லு கை காது நக எழுபத்தி ஒரு கிலோ முதல்ல இருந்தார் என்றால் என்னோட கிலோ சொல்றேன் அவருக்குரியவில்லை இனி அவர் இந்த உலகத்தில் இருப்பதற்கு லாயக் அதனாலதான் மரியாதையா கழுவி குளிப்பாட்டி பாட்டலா அத்தரவுத்துறது அப்படி எடுத்து அப்படி தொட்டு அந்த மையத்துக்கு தான் பாட்டலா ஊத்துறாங்க வேற யாருக்கும் பாட்டிலா ஊத்துறது நான் பாக்கல சில சமயத்தில் மாப்பிள்ளைகளுக்கு ஊத்துவாங்களா இருக்கும் தடை விடுவாங்களா இருக்கும் அப்படி சில சமயத்தில் பாட்லா கொண்டு வந்து பூராத்திரம் ஊத்தி விட்டாங்க ஏதாவது சோதரிகளே கண் பார்க்கிறது என்று சொன்னால் கண் மூலமாக ரூஹு பார்க்கிறது காது மூலமாக பேசல கண் இருக்குது ரூஹில் பார்க்கல காது இருக்குது சோதரிகளை இந்த இருக்குறதாக அபிப்பிரா என்ன ால சொத்துக்கு போற தோதத்துக்கு யார் போவாங்க தெரியாதுலயும் அதனால நம்பணும்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 மற்ற என்று சொல்லும்பதான் இந்த உலகத்தில் ஒரே காரியம் தான் இதற்கு என்ன பேர் சொல்லுங்க ஆன்மீகம்னு சொல்லுங்க தசௌஃப்னு சொல்லுங்க சுሉக்குனு சொல்லுங்க எஃப்ஆன்னு சொல்லுங்க நிறைய பேர் இருக்கு அசல் இது எடுக்கப்பட்டிருக்க அந்த ஹதீஸ்ல இருந்து ஹதீஸ் இந்த ஹதீஸ் ஜிப்ரியல்ல இந்த பிரபலியமான ஹதீஸ் இருக்குதே பல ஹதீஸ் உடைய எல்லா கிதாபுகளிலும் இருக்குது ஜிப்ரியல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள் சஹாபாக்களுக்கு தீனை படித்து கொடுப்பதற்காக வந்து கேட்டார்கள் ஈமான் இஸ்லாம் என்றால் என்ன தொழுகிறது நோன்புயி பது ஜகாத் கொடுப்பது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன என்று கேட்டார் ஒரே வார்த்தைக்கு அதனுடைய அர்த்தங்களுடைய சில பகுதிகள் பிரிக்கப்படும் போது உபயோகி படைகிறோம் என்ற வார்த்தைக்கு மிக ஆழமான அர்த்தம் இருக்கிறது சில வார்த்தைகள் அரபியை அரபியிலாம் சொல்றோம் அரபியை தமிழ்ல சொல்ல முடியாது எந்த மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது உதாரணமா வரக்கத் பறக்கத்துக்கு என்ன மொழிபெயர்ப்பு செய்யறது அபிவிருத்தி இப்ப பிராய்லர் கோல்தான் அபிவிருத்தி ஆகிட்டு இருக்குது அப்ப அதுக்குறதா அதுக்கு பேர் பறக்கத்தில் அது நிறைய உற்பத்தி செய்யறாங்க அதனால உற்பத்தி ஆகுது அதுக்கு பேர் இல்லை என்ன பரக்கத்துடைய பல வகைகள் இருக்கிறது சில சமயத்தில் ஒண்ணுமே இல்லாம காரியம் நடந்திருந்தோம் அதுக்கு பேர் வரக்கத்து சில சமயத்துல கொஞ்சம் காசு இருக்கும் ரொம்ப காசுடைய வேலை அதுல நடந்துடும் அதுக்கு பேர் பறக்க மாசம் ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறார் ஆனால் ஐயாயிரம் ரூபாய் ஆகிற வேலை அவருக்கு நடந்திருது நடக்க அது நடக்கிறவங்களுக்கு நடக்கும் நமக்கு நடக்குது தெரியல நம்ம நடக்கிற மாதிரி வச்சுக்கலாம் எல்லாரோட அல்லா கனெக்ஷன் எப்படி வச்சுக்கணும் ஐநூறு ரூபாய் வேலையில அல்ல ஐயாயிரம் ரூபாய் வேலை ஐநூறு ரூபாயில அல்ல ஐயாயிரம் ரூபாய் வேலை நடத்தி தரணும் வீட்டுல கொஞ்சம் சாப்பாடு இருக்குது ஆனால் எல்லாருக்கும் பறக்கத்தான் முடிஞ்சு போயிடணும் அது எப்படி எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சு போயிடணும் ஒரு கிளாஸ் பால எண்பது அதிகமான உலகத்திலேயே சொல்ல முடியாது அதே போல தமிழ்ல கூட சில வார்த்தை இருக்குது இங்கிலஷல்லுங்க டமருக்கு இங்கிலீஷில் சொல்லுங்க அது தமிழ்ல மட்டும்தான் இருக்கு இங்கிலீஷில் இருக்கும் அந்த இடத்துல உபயோகிக்கிற வார்த்தை அரபியிலேயோ இங்கிலீஷில சொல்லுங்க அந்த மொழிபெயர்ப்பு சரியா வராது என்ன என்று கேட்கும் போது அழுத்தாபுதல்லாக நீ அல்லாகுவை வணங்க வேண்டும் அல்லாகுவை நீ பார்ப்பது போல அல்லாகவே நீ பார்க்கணும் அப்படி உனக்கு தெரியணும் ஏன் என்றால் அல்லாஹெங்கும் இருக்கிறான் மனசு என்று சொன்னால் இப்படி வச்சுக்க நீ அவரை பார்க்கவிட்டாலும் அவன் உன்னை பார்க்கிறான் என்று நினைத்து நான் அவனை பார்க்கிறேன் ஒரு வேலைக்காரன் ஒரு மாணவன் என்றால் என்ன செய்வான் ஒருத்தர் முதலாளி முதலாளித்தான் நான் பார்க்கிறேன் வர முடியவில்லை என்றால் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று நினைங்கள் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் நினைவு இரவு பகல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கணும் இதுதான் ஆன்மாவை சுத்தப்படுத்துதல் தூய்மைப்படுத்துதல் இது யாருக்கு சூஃபியாக்கள் விளக்கம் சொல்லும் பொழுது தகுன் தராகு தக்குன் என்பதை அரபிகளுக்கு தெரியும் கண் நான் தான் அதில் சேர்க்கும் போது என்னுடைய நான் உடைய சொல்லும் போது என்னுடைய கண் என்னுடைய கண் இது என்னுடைய காது நான் யார் நீங்களும் ரூ அப்ப நான் எங்க எதுக்கு பேரு நான் சோதர கொஞ்சம் யோசிங்களா இங்கே தலையிலிருந்து கால் வரை இருக்கிற எதற்கு பெயர் நான் இந்த கண்டு என்னோடது இந்த காது என்னுடைய நானை விட்டு இந்த உடனே கழித்தேரலாம் என்னுடையது உடல் என்னுடைய போச்சு நான் ஒான் இந்த நாட்டில் இருந்த சத்தம் வருது இந்த தொண்ட எங்க வருது உலகத்திலே என்னென்னவோ ஆராய்ச்சி பண்ணுகிறார்களே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க நான் பேசும் பொழுது நீங்கள் சப்தம் வருகிறதே இந்த சப்தம் எங்கிருந்து பிறக்கிறது வாயில் இருந்தா வாயிலிருந்து எச்சு வருது தொண்டையில் இருந்தா தொண்டையில் கொஞ்சம் காரி பார்த்தா தெரியும் அது வேணா வரும் சப்தம் தொண்டையில் இருந்து வரவில்லை வாயிலிருந்து வரவில்லை சோதரர்களே அதனால் தான் சூவியாக்கள் சென்றுகிறார்கள் எதுமே இல்லை அல்லா தான் இருக்கிறான் இருக்கிறான் எப்படி சகோதரர்களே இந்த சவுண்ட் பாக்ஸ் பாக்ஸ் இருக்கு எல்லாத்திலிருந்தும் பேசுற சத்தம் அதிலே ஒரு கீழநூரி அதில் ஒரு கீழநூரி அதில் ஒரு கீழநூரி அதில் ஒரு கீழூரியா இருக்கிறார் சத்தம் நூறு பாக்ஸ்ல இருந்து வரலாம் திருநெல்வேலி நூறு பாக்ஸ் நூறு நூறு விட அதிகமா இருந்துச்சு நூறு இடத்துல இருந்து சத்தம் வரலாம் ஆனால் பேசுற ஆலேத்தனை சின்ன பையன் வேணா சொல்லலாம் என்ன சவுண்ட் பேசுது அதுக்குள்ள ஆனா உட்காந்து பேசின ஒருவர் கேட்பது நூறு இடத்திலே அதே போல இருப்பது ஒருவன் உலகத்திலே இருப்பது கோடானு கோடி இருப்பது ஒருவன் சோதரர்களே இதை புரிஞ்சுட்டோம் உலகத்துல எந்த கஷ்டம் இல்லை போகும் போது எல்லாத்துக்கும் கூப்பிடுங்க தந்து கொடுத்து வரவழைச்சு என்ன பண்ண போறாங்க சக்கராத்தின் கேள்விப்பட்டு எல்லாம் என்ன செய்வாங்க சண்டை போட்டு ஒருத்தர் கொண்டு போயிடலாம் இவர் சக்கரத்து கொண்டு போயிடலான்னு அடுத்தவன் சொன்னா அதுக்குள்ள வாடகை ஜாஸ்தி வாங்குறாங்க அதனால இந்த தல்ற வண்டி ஒண்ணு இருக்கு அது பிடிக்கலான் இன்னொரு சந்தூக்கு அதை வச்சு தூக்கிட்டு ஆள் மாத்திப்பா தூக்கிட்டு போயிட்டா காசே செலவில்ல இவர் சொன்னாரா அந்த அப்பா வேண்டாம் நான் நடந்தே போயிடுறேன் இதுதான் உலகம் சோதர்களே மசிதி சத்தப்பட்டு சிரிக்க கூடாது எனக்கு யாபகம் இல்லாமல் யாபகம் தெரிச்சு அவ்வளவுதான் எங்கயோ படிச்சது அவ்வளவுதான் ஆனா யோசிச்சு பாருங்க இதுதான் நடக்கும் எனக்கு இதுதான் நடக்கும் உங்களுக்கு இதுதான் நடக்கும் விளையாட்டு இல்ல இது நீங்க வீட்டுக்கு போறப்பறே யோசிச்சிங்க என்ன செய்வாங்களை பார்த்து பழக்கம் போட்டு கிடக்கிறது பழக்கம் முக்காடு போட்டு குப்பரை படுத்துவாங்க அப்படி படுத்துக்கிட்டே மகனை கூப்பிட்டு நடக்குது கவலையாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இவர் அழுகும் போதே இப்படி சொல்றது விட்டு யாரு பார்ப்பாங்க அதுவும்சான காலத்தில் நகர்ந்து அந்த அவகாசத்திலே அந்த மையத்து உட்கார வைக்கப்படுகிறது இரண்டு மறக்குகள் வருகிறார்கள் மஸித நபதியில இருக்கக்கூடிய மதியா முனபுரில் இருக்கக்கூடிய முத்தான முகமது சல்லா அலிசல்லம் அவர்களுக்கும் நம்முடைய கபருக்கும் இடையிலே இருக்கிற எல்லா திரைகளும் நீக்கப்பட்டு முகமது சல்லல்லா அலி சொல்லம் கண்ணிரை காண்பிக்கப்படுவார்கள் கேட்கப்படும் மனஹாதர் ரஞ்சலிவர் யார் இருப்பது சென்னை கபரிஸ்தானிலே இருக்கலாம் இருப்பது திண்டுக்கல் அவர்கள் எழுப்பப்படுகிறார்கள் கண்ணுக்கு தெரிவார்கள் அவர்களை கேட்கப்படும் அப்பொழுது முகமது யாருக்கு தெரியுமா சோதர்கள யார் முகமது சல்லா சொல்லமை போல் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் சொல்ல அவர்களை போல் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய உடையிலே நடையிலே பாவனையிலே தோரணையிலே குடும்பத்திலே வாழ்க்கையிலே வியாபாரத்திலே தொழிலே உத்தியோகத்திலே பேசுவதிலே திரிப்பதிலே நடப்பதிலே அத்தனையிலும் யார் முகமது சல்லாஸ் அடித்து வட்டி பின்பற்றி நடந்தார்களோ அவர்களுக்கு தான் அந்த அங்கே கபரிலே இருக்கிற முகமது பார்த்த உடனே இவர் என்னுடைய நபி முகமது என்று சொல்ல முடியும் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா இருக்கிறது அரபியிலே இருக்கிறது தமிழிலே நான் தெளிவாக சொல்வதால் தெரிய எல்லாம் பாதுகாப்பு ஆரம்பம் இருந்த உடனேயே சகோதரர்களை உலகத்தினுடைய நினைக்க கூடாது நினைக்கிறது ஹராம் சொல்ல போன துனியாவுடைய அதுதான் உண்மையான தொலுகை நம்முடைய அப்படி இருக்க வேண்டுமானால் எங்கே போகாம குதிரை கட்டி போட்டுறாங்க மாட்டை கட்டி போட்டு யானை கட்டி போட்டு போட்டுறாங்க அதே போல நம்முடைய கல்வியை அல்லாதான் கட்டணும் நம்ம கட்ட முடியாது மனம் ஒரு குரங்கு சொன்னான் நல்லா சொன்னான் இதெல்லாம் அந்த மனிதன் குரங்கு குரங்குல இருந்த நம்ம வந்தோம் அதனால மனிதனுடைய மனமும் ஒரு குரங்கு அதை விட இன்னொருத்தர் அழகா சொல்லி இருக்கிற குரங்கு மனம் என்ற குரங்கு இருக்குடி ஒரு குரங்குக்கு ஒரு லிட்டர் சராயத்தை ஊத்தி விட்டு அதுக்கு தேனும் கடிச்சுட்டு சும்மா குரங்கே ஆடாம இருக்காது ஜூ போ எல்லாமே அடங்கி போய் இருக்கும் சிங்க முதல் கொண்டு யாரை கண்ணு திறந்து கூட என்ன போய் சத்தம் போட்டா கூட சொல்லுதான் இங்க வந்து சொல்லுதான் நினைக்கிறான் மனசுல மனை இங்க வந்து கொஞ்சம் தெரியும் நீங்க எல்லாம் அடத்து போட்டு போட்டு வெளியில்ட்டு இந்த சிங்கம் இந்த சிங்கம் சிங்கம் அது என்ன பார்க்கறதுக்கு என்ன இருக்குது